ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அபு ஒரே அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹுவிடம் சில வானவர்கள் உண்டு அவர்கள் திக்ரு செய்வோரை தேடியவர்களாக பாதைகளில் சுற்றி வருவார்கள் அல்லாஹுவின் நினைவு கூறுகின்ற கூட்டத்தாரை அவர்கள் கண்டால் உங்களின் தேவைகளை அடைந்திட வாருங்கள் என அழைப்பார்கள் தங்களின் இறக்கைகளால் முதல் வானம் வரை அவர்களை சூழ்ந்து நிற்பார்கள் மிக அறிந்தவனான அவர்களின் இறைவன் அவர்களிடம் என் அடியார்கள் கூறுவது என்ன என்று கேட்பான் செய்கிறார்கள் உன்னை அல்லாஹூ அக்பர் என புகழ்கிறார்கள் உனக்கே புகழனைத்தும் என்கிறார்கள் உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று கூறுவார்கள் என்னை அவர்கள் பார்த்துள்ளார்களா என்று கேட்பான் இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக உன்மை அவர்கள் பார்க்கவில்லை என்று வானவர்கள் கூறுவர் என்னை அவர்கள் பார்த்திருந்தால் எப்படி நடந்திருப்பர் என்று கேட்பான் செய்வதில் இன்னும் அதிகமாக இருந்திருப்பார்கள் என அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் சொர்க்கத்தை உன்னிடம் கேட்கிறார்கள் என்று வானவர்கள் கூறுவர் அதை அவர்கள் பார்த்துள்ளனரா என்று அல்லாஹ் கேட்பான் இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக இறைவா அதை அவர்கள் பார்த்ததில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் அதில் ஆர்வம் கொள்வதில் இன்னும் கூடுதலாக இருப்பார்கள் என்று வானவர்கள் கூறுவர் எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு கோருகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோருகிறார்கள் என்று வானவர்கள் கூறுவர் அதை அவர்கள் பார்த்துள்ளனரா என்று அல்லாஹ் கேட்பான் இல்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் அதை பார்த்ததில்லை என்று கூறுவர் பார்த்திருந்தால் எப்படி நடந்து கொள்வர் என்று அல்லாஹ் கேட்பான் பார்த்திருந்தால் அதிலிருந்து ஒதுங்குவதில் மிக கூடுதலாக அதை பயப்படுவதில் மிக கடுமையாக இருப்பார்கள் என்று வானவர்கள் கூறுவர் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என உங்களை சாட்சியாக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் அப்போது வானவர்களில் ஒருவானவர் அவர்களில் ஒருவர் அல்ல அவர் என்று கூறுவார் அவர்களுடன் இழந்தவராகிவிடமாட்டார் என்று கூறுவான் என நபிசல்லும் அனைகர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நிச்சயமாக உண்டு அல்லாஹுவை அவர்கள் அவர்களுடன் அவர்கள் உட்காருவார்கள் தங்கள் இறக்கைகளுடன் அவர்களில் சிலர் சிலரை சூழ்ந்தவர்களாக முதல் வானம் வரை நிறைந்திருப்பார்கள் பின்பு அவர்கள் அக்கூட்டத்தார் சபையை விட்டு பிரிந்துவிட்டால் வானவர்கள் வானத்தின் பக்கம் உயர்வார்கள் மிகவும் அறிந்தவனான அல்லா அவர்களிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்பான் உள்ள உனது அடியார்களிடம் இருந்து நாங்கள் வருகிறோம் உன்னை அவர்கள் தஸ்வீக் செய்கிறார்கள் உன்னை அவர்கள் தக்பீர் கூறுகிறார்கள் உன்னை அவர்கள் இல்லல்லா கூறி புகழ்கிறார்கள் உன்னையே அவர்கள் புகழ்கிறார்கள் உன்னிடம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று வானவர்கள் கூறுவர் எதை என்னிடம் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் உன் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் என்று அவர்கள் கூறுவர் என் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்துள்ளனரா என்று அல்லாஹ் கேட்பான் என்று அவர்கள் கூறுவார்கள் என் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் எப்படி நடந்து கொள்வர் என்று அல்லாஹ் கேட்பான் உன்னிடம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று வானவர்கள் கூறுவர் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் இறைவா உன் நரகத்தை என்று அவர்கள் கூறுவர் என் நரகத்தை அவர்கள் பார்த்துள்ளனரா என்று அல்லாஹ் கேட்பான் இல்லை என அவர்கள் கூறுவர் அவர்கள் பார்த்திருந்தால் கூறுவர் அவர்களை நான் மன்னித்து விட்டேன் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் அவர்கள் பாதுகாப்பு தேடியதிலிருந்து பாதுகாப்பும் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான் இறைவா அவர்கள் ஒரு பாவி இருந்தார் அந்த வழியை வந்தார் அவர்களிடம் உட்கார்ந்து விட்டார் என்று வானவர்கள் கூறுவர் அவரையும் மன்னித்து விட்டேன் அவர்களுடன் உட்கார்ந்திருந்த எவரும் இழந்து விட மாட்டார் என்று அல்லாஹூ கூறுவான் என் அனுப்பி சொல்லாஹும் அழகில் செல்லும் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேதாரதியுள்ளாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்